நேர்களுக்கு வணக்கம் தினமர துளிக்காக உங்கள் அலமையிலும் பெண்களுக்கு நீர்க்கட்டிகள் நீங்கவும் கர்ப்பை கோளாறுகள் நீங்கி குழந்தை பாக்கியம் பெறவும் எளிய மருந்து கல்யாண முருங்கை இந்த கல்யாண முருங்கை எடுத்து தண்ணியில் போட்டு அது கூட மிளகு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் போல ஒரு லிட்டர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி அளவு கொதிக்கிற அளவுக்கு கஷாயம் மாதிரியை செஞ்சு இதை வந்து ரெகுலராக பருகிட்டு வரணும் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் பருக்கிட்டு ஒரு அஞ்சு நாள் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு பதினைஞ்சு நாள் பறிக்கிட்டு வந்தீங்கனாலே இந்த நீர் கட்டிகள் நீங்கி கர்ப்பை கோளாறுகள் ஏதாவது கிருமிகள் தாக்கியிருந்தாலும் இல்லை பூச்சிகள் தாக்கியிருந்தாலும் கர்ப்பையில அதையெல்லாமே நீக்கிட்டு இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற உதவும் அது இந்த கல்யாண முருங்கை வந்து சாறு எடுத்துக்கிட்டு வரதுனால தீநீர் எடுக்கிறதுனால நீர்த்தொப்பை இருக்கு இல்லையா அந்த நீர்த்தொப்பையே போக்கக்கூடியது இதை வந்து நம்ம மருந்தா மட்டும் இல்ல பயன்படுத்தலாம் நம்ம வந்து பருப்பு போட்டு கூட்டாவோ புரியலாவோ வாரம் ஒரு முறை செஞ்சு சாப்பிடலாம் கல்யாணம் முருங்கை வந்து அடையாவோ தோசையாவோ இல்லை செஞ்சு கூட எடுத்துக்கலாம் இது மாதிரி எடுத்துட்டு வரதுனால நமக்கு தைராய்டு ப்ராப்ளம் நிறைய பெருக்கு இப்பெல்லாம் வருது அந்த தைராய்டு ப்ராப்ளத்தை போகக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்